कापत्रय विनाशाय, சச்சிதானோத்தியேத்தாப்பயவிஷா ஸ்ரீகிருஷ்ணா வய நுமையமிலீபமதிஷந்தம்சாரி கருணையுதம் வியசூனுமுரும் முனீன தம் வியாசசூனும் உபயாமி அந்த வியாசருடைய குமாரனை நான் சரணமடைகிறேன் எப்பேற்பட்ட வியாசருடைய குமாரன் அதாவது வியாசருடைய குமாரனுங்கிறது சுகமுனிவருக்கு சொல்லக்கூடிய ஒரு வாக்கியம் வியாசூனுங்கிறது தம் வியாசூனும் சுகமஹர்ஷிம் உபயாமி அந்த வியாசருடைய புத்திரனாகிய சுகமுனிவரை நான் சரணாகதி பண்ணுகிறேன் அவருடைய மகிமையை சொல்கிறார் யஹா சம்சாரினாம் புராணகுஹ்யம் கருணையா ஆக எவர் சம்சாரிகளுக்கு புராணத்தினுடைய ரகசியத்தை பழமைக்கு பழமையாகவும் புதுமைக்குப் புதுமையாகவும் இருக்கக்கூடிய வாழ்க்கையினுடைய உயர்ந்த தத்துவங்கள் நல்லவர்களால் மட்டுமே பாதுகாக்கப்பட முடியக்கூடிய அந்த தத்துவங்கள் இந்த புராணத்தினுடைய ரகசியங்கள் அதை கருணையாக உபதேசம் பண்ணியிருக்கார் எவர் சம்சாரிகளுக்கு கருணையோட புராண ரகசியத்தை உபதேசம் பண்ணினாரோ அந்த வியாசருடைய புத்தரை நான் ஷரணாகதி பண்ணுறேன் அப்படின்னு அர்த்தம் அந்த சம்சாரிகளுக்கு நிறைய விசேஷணங்கள் சொல்கிறார் அடைமொழிகள் சொல்கிறார் புராண குஹியத்துக்கும் சொல்கிறார் சுவானுபாவம் அகிலஸ்ருதி சாரம் அத்தியாத்ம தீபம் புராணகுக்யம் இந்த புராண ரகசியம்னு சொல்கிறாரு அதுக்கு விசேஷம் சொல்கிறார் சுவானுபாவம் நன்றாக உணர்ந்து எவர் தன்னிடத்தில் அதை இந்த கருத்துக்களை நன்றாக தான் உணர்ந்து எப்போ ஏற்பட்டதுன்னா அகில ஸ்ருதி சாரம் சுவானுபாவம் புராணகுகியம் பாகவத்தான் பாகவதத்துக்கு தான் அது சொல்கிறார் புராணகுக்யமான இந்த மேலான பாகவதத்தை எப்போ ஏற்பட்டதுன்னா தான் உணர்ந்த அந்த பாகவதத்தை அகில ஸ்ருதி சாரம் எல்லா ஸ்ருதிகளுடைய சாரமாகிய புராணகுக்கியமாகிய அந்த பாகவதத்தை பாகவதங்கிறத சப்ளை பண்ணிக்கணும் அத்தியாத்ம தீபம் ஆத்மானா என்ன அப்படிங்கிறத வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய இந்த தீபம் உபதேசம் பாகவத சாஸ்திரம் அஸ்வானுபாவம் புராணகுக்யம் பாகவதம் அகில ஸ்ருதி சாரம் புராணகுக்யம் பாகவதம் ஏக்கம் அைத்தம் தன்னிகரற்றது அனுபமம் என்கிறார் உபமானம் சொல்ல முடியாதுங்கிறார் ஸ்ரீதரர் அத்தியாத்ம தீபம் அத்தியாத்ம தீபம்னா இந்த உடம்பு மனசு இதனுடைய சேர்க்கை இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்ம தத்துவம் அதனுடைய உண்மையான தன்மை என்னங்கிறத நேரடியாக விளக்கி சொல்லக்கூடியது ஆக அத்தியாத்ம தீபம் ஆத்மாவினுடைய ஸ்வரூபத்தை நன்கு உணர்த்தக்கூடியது தமஹா அந்தம் திதிர்ஷதாம் சம்சாரினாம் சம்சாரினாங்கிறதுக்கு விசேஷணம் அடைமொழி தமஹா அந்தம் அந்தம் தமஹாங்கிறார் ரொம்ப ஆழமான இருட்டு என்ன ஆழமான இருட்டுன்னு அஜானம் அதாவது சாதாரணமாக இருட்டு கூட நமக்கு இருக்குங்கிறத நம்ம கண்ணால் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஆனால் நம்முடைய அறியாமையை நாமே ஆப்ஜெக்டிஃபை பண்ணுறதுங்கிறது பெரியவாள்லாம் சொன்னா தான் நமக்கு புரியும் சாஸ்திரம் சொன்னா தான் தெரியும் நமக்கு அஜ்ஞானம் எவ்வளோ இருக்குது எவ்வளோ தூரம் அறியாமையோடு வாழ்ந்து கொண்டிருக்கோன்னு நமக்கு புரியும் அவ்வளவு அறியாமையை கூட அறியாத அளவுக்கு அறியாமை மயமானவர்கள்னு அர்த்தம் அந்தம் தமஹா அதி தித்தீர்ஷதாம் அப்போ தெரிஞ்சு போயிடுத்து நமக்கு எவ்வளோ அறியாமையினால நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம்னு தெரிகிறது ஆனால் அதை கடந்து போகணும்னு நினைக்கிறார்கள் அதி தித்தீர்ஷதாம் அதிதும் இச்சதாம்னு அர்த்தம் அதை நன்றாக கடக்க வேண்டும் என்று விரும்புகின்ற சம்சாரிகள் மீண்டும் மீண்டும் சரீரை எடுத்து உழர்கீவர்கள் அர்த்தம் ஆக அறியாமையின் ஆழத்தை தாண்ட வேண்டும் ஆழமான அறியாமையிலிருந்து விடுபட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பிறந்து பிறந்து உழலக்கூடிய ஜீவர்களுக்கு எவர் தன்னால் நன்கு உணரப்பட்டு சமஸ்த சாஸ்திரங்களுடைய சாரமாகவும் இரண்டற்றதாகவும் தன்னிகரற்றதாகவும் ஆத்மாவை விளக்குவதாகவும் இருக்கக்கூடிய புராண இரகசியத்தை உபதேசம் பண்ணினாரோ அப்பேற்பட்ட வியாசருடைய புத்திரனை நான் ஷரணாகதி பண்ணுகிறேன் இன்னொரு விசேஷம் வியாசூனுங்கிறதுக்கு சொல்கிறார் முனீனாம் குரும் நன்கு ஆழ்ந்து சிந்திக்கின்றவர்கள் நன்கு தவம் செய்கின்றவர்களுக்கெல்லாம் சிறந்தவர் மேலானவர்னு அர்த்தம் முனிவர்களுக்கெல்லாம் குருவாக விளங்கக்கூடிய அந்த வியாசூனுவினுடைய அதாவது வியாசருடைய புத்திரரை நான் நன்றாக ஷரணாகதி பண்ணுகிறேன் இப்படி எல்லாம் பண்ணினால் சுகாச்சாரியாருடைய மகிமையெல்லாம் நமக்கும் வந்து சேரும் அவர் எப்படி சாஸ்திரத்தை நன்கு உணர்ந்திருக்கிறாரோ அதுபோன்று நமக்கும் இந்த பாகவத சாஸ்திரத்தை படிப்பதன் மூலம் அவருடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் என்பது இந்த ஸ்லோகத்தினுடைய சாரம் யாருபாவம் கருணையுமி எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரி ஓம் தேனி வேதபுரி பூஜ்யஸ்ரீ ஓங்காரானந்த மகாஸ்வாமிகளின் அருட்குரலில்